அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரே அடியில் பள்ளியை ஒருவர் கொண்டால் அவருக்கு இன்னென்னது அடியில் அதை ஒருவர் அவருக்கு இன்னென்ன நன்மைகள் முன்பை விட குறைவாக உண்டு மூன்றாவது அடியில் அதை கொன்றால் அவருக்கு இன்னென்ன நன்மைகள் உண்டு என்று நபி சல்லு அலி செல்லம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு முதல் அடியில் பள்ளியை ஒருவர் குண்டால் அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் இரண்டாவது அடியில் குன்றால் அதற்கும் குறைவான நன்மையும் மூன்றாவது அடியில் குண்டால் அதற்கும் குறைவாகவும் எழுதப்படும் இரண்டு இரண்டு